ிக்கும் தீபாவளியை முன்னிட்டு நற்றினை வழங்கும் இன்று காலை மணி முதல் மாலை ஆறு மணி வரை பத்து நிமிடங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியாக ஒவ்வொரு பத்து நிமிடங்களுக்கும் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது கேட்டு சுவையங்கள் சரியான பதிலளிக்கும் முதலாவது நேயருக்கு பரிசு மழை அத்துக்கொண்டிருக்கிறது நச்சினையின் தொடர்பு என்னான எண்பத்தி இரண்டு இருபது தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது என்ற எண்ணுக்கு அனுப்பி பரிசுகளை அள்ளிடங்கள் நற்றினையின் ஒரு புதிய முயற்சி நற்றினையை சரவெடி